प्रपन्न कृष्णाय ிாத்தய தோத்தேற்றை கணமுயா கீதமே நம சுே சே கிருப்பாபய தோ யுாஜ்ஸ்வ நாபமசிமவீதை ரெண்டாவது அத்தியாயம் சாங்கிய யோகம் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் இது இதுவரைக்கும் भगवान, ஆத்மானாத்ம விவேக்கம் தர்மாதர்ம விவேக்கம் இவற்றை உபதேசம் பண்ணி எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எந்த கோணத்தில் பார்த்தாலும் கவலைப்படுவது என்பது பொருத்தமற்றது என்பதை அர்ஜுனனுக்கு பொறுமையாக உபதேசம் பண்ணினார் பகவான் கடைசியாக முப்பத்தி ஏழாவது ஸ்லோகத்தில் நீ மனசில் நிச்சயம் பண்ணி உன்னுடைய கடமையாகிய இந்த தர்ம யுத்தத்தை பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னு சொன்னார் பகவான் ஆனால் அர்ஜுனனுடைய மனசில் இன்னும் தைரியத்தை நன்றாக வரவழைக்கிறதுக்காகவும் வாழ்க்கையினுடைய பல உண்மைகளை எல்லாம் நன்றாக விளக்கி சொல்லுவதற்காகவும் பகவான் உபதேசத்தை தொடர்கிறார் இந்த முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை சுருக்கமாக தொடங்குகிறார் பகவான் இந்த கிருத்த நிச்சயா அப்படின்னு சொன்னால் நிச்சயம் எழுந்திருக்க வேண்டும் என்று பொருள் அது எப்படி நிச்சயம் பண்ணுறது அது அழகாக இங்கே சொல்லி கொடுக்குறார் பகவான் நீ ஒன்று பண்ணணும் அர்ஜுனா இந்த யுத்தம் பண்ணினா ஒன்று நமக்கு வெற்றி வரும் இல்லாட்டி தோல்வி அடையலாம் ஜெயமோ அபஜயமோ அபஜயம் அஜயம் ஜெயம் இருந்தால் நமக்கு லாபம் அஜயம்னா நமக்கு அலாபம் லாபம் இருந்தால் நமக்கு சுகம் அலாபம்னா துக்கம் இந்த அஜயம் அலாபம்ங்கிறது புரியும் உங்களுக்கு தோல்வி அல்லது நஷ்டம் இது ஏற்பட்டால் நமக்கு துக்கம் ஏற்படும் வெற்றி அதனால் உண்டாகிற லாபம் அதனால் நமக்கு சுகம் கிடைக்கும் ஆக வெற்றியோ தோல்வியோ லாபமோ நஷ்டமோ அதை நாம் என்ன பண்ணணும் அதை வந்து நம்ம விரும்பவும் கூடாது வெறுக்கவும் கூடாது அதுதான் சொல்கிறார் சமே கிருத்வா இந்த சமமாக்கிறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பகவத்கீதையில் அடிக்கடி வரப்போகிறது வாழ்க்கையில் பேலன்ஸ்டாக இருக்கணும் இன்பத்தில் நாம் துள்ளிடக்கூடாது துன்பத்தில் துவழக்கூடாது இதுதான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குற ஒரு உபதேசம் சுகத்தில் நமக்கு விருப்பம் இருக்குது துக்கத்தில் நமக்கு வெறுப்பு இருக்குது விருப்பு வெறுப்பில் இருந்து நாம் விலகிடணும் அது நாம் மனசில் நம்ம தான் பண்ண முடியும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் நிலைத்தது கிடையாது எனவே இன்பத்தை விரும்பவும் வேண்டாம் துன்பத்தை வெறுக்கவும் வேண்டாம் துன்பத்தை வெறுக்காமலும் இன்பத்தை விரும்பாமலும் இருந்தோமானால் அதற்கான அறிவுபூர்வமான சிந்தனையோடு நாம் அதை மேற்கொள்வோமே ஆனால் நம்முடைய மனசில் சஞ்சலம் அதிகமாக இருக்காது குறைந்துவிடும் அதைத்தான் பகவான் சொல்கிறார் நீ ஒன்று பண்ணணும் அர்ஜுனா என்ன நிச்சயம் பண்ணிக்கணும்னு தெரியுமா மனசில் வெற்றி வந்தால் என்ன தோல்வி வந்தால் என்ன லாபம் வந்தால் என்ன நஷ்டம் வந்தால் என்ன அதனால் சுகம் ஏற்பட்டா என்ன துக்கம் ஏற்பட்டா என்ன இதெல்லாம் மனசில் ஏற்படுற எண்ணங்கள் தானே சுகங்கிறது ஒரு வகையான எண்ணம் துக்கங்கிறது ஒரு வகையான எண்ணம் அதை நம்ம ஆப்ஜெக்டிஃபை பண்ணி அதை விரும்பவோ வெறுக்காமலோ இருக்கிறதுக்கு நாம் பழகிக்கணும் வேறு சாய்ஸ் கிடையாது பழகித்தான் ஆகணும் அதுக்கு நிறைய வழிமுறைகளை உபதேசம் பண்ண போகிறது கீதா சாஸ்திரம் இந்த மனசில் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை முதல்ல சம்பாதிச்சுக்கோ எண்ணம் வந்தாலும் சரி நான் அதை விரும்பவோ வெறுக்கவோ மாட்டேன் அப்படின்னு மனசில் ஒரு நிச்சயத்தை நீ பண்ணிக்கணும் அவ்வாறு நீ மனசில் உறுதி செய்து கொண்டு ததஹா பிறகு யுத்தாய உன்னுடைய சுதர்மமான யுத்தத்தின் பொருட்டு நீ என்ன பண்ணணும்னா யுஜஸ்வ உன்னை நீ இணைச்சிக்கோ உன்னுடைய உடம்பும் மனசும் இந்த யுத்தத்தை கடமையை பொறுப்பாக செய்கிற ஒரு தன்மையில் ஈடுபடட்டும் அப்படி பண்ணினியானா இந்த விருப்பு வெறுப்பை நீ பேலன்ஸ் பண்ணுறத்துக்கு விருப்பு வெறுப்பிலிருந்து விலகிக்கிறதுக்கு நீ உன் மனசை பழக்கிட்டியானா பாபம் ந அபாப்சிசி ஏவம் கருவத்தி சேத் இவ்வாறு ஒரு திருட அமைதி ஏற்படும் அர்த்தம் பாபத்தோட பலன் துக்கம் புண்ணியத்தோட பலன் சுகம் இதுதான் சாஸ்திர நிர்ணயம் ஆகவே பகவான் இடத்துல வச்சிருக்கிற பக்தி பூர்வமான அறிவுனால துக்கம் பாதிக்கிற தன்மையிலிருந்து நீ துக்கத்தை ஜெயிச்சு விடுற என்ன பண்றது பாபம் வேலை செய்யல்தான் அர்த்தம் பாபத்தோட பலன் துக்கம் கொடுக்கறது துக்கத்தை நீ வெறுக்கிறது சொன்னா துக்கத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மையினை அடைந்து விட்டாயேயானால் பாபம் வலுவிழுந்து போயிடுறது ஆகவே உனக்கு மனசு சுத்தமாகிறது மனசில் அமைதி ஏற்படுகிறது தான் இதனுடைய கருத்து இது கர்ம சாரம் இனிமே பகவான் இதை விளக்கி சொல்ல போறார் ஆகவே ஜயா ஜய் லாபாலாபௌ சுகதுக்கே சமய கிருத்வா யுத்தாய யுஜஸ்வ